ம் திாமிகிகேந்திரம்ைப்பயன முனீந்திரம் ஸ்ரீங்ககம் இத்தீந்திரம் மேஷி கச்சா நமாதத்தம் ஹியதூத்தம் ஸ்ரீராமிருஷ்ணிவேந்திரம் ஸ்ய பிரியண்டம் அஸ்மூரூன் சனோஸ்மி மாதே ஷா ேமே விதையிரவிணம் மேவெக ஓ நமோ விதையயோ வம்சரிஷிபோ மஹோ நமோ குருபிய ோப்பலவரனோமஸ்மிபுனஸ்வினீதமஸ் மாவித்ஷா ஓ கடோபஷத் முதலாவது வல்லி பதெட்டாவது மந்திர மிரியா வாவிச்சித் நாத் அஜோ நித்தாஸ் புராண हंताचेन हन्यते ேன்மே नमो भगवते வைவஸ்வதாய மிருத்யவே பிரம்ம வித்யாச்சாரியாய பிரம்ம வித்யா ஆத்மவித்யா ஆச்சாரியராகிய யமதர்மராஜா நச்சிகேதனுடைய மூன்றாவது பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டு அந்த ஆத்மவித்யையை உபதேசம் பண்ணுகிறார் ஆத்மாவை பற்றிய அறிவை கொடுக்கிறார் ஆத்மா அஸ்திவா நவா ஆத்மா இருக்கிறதா இல்லையா இருக்கிறதென்றால் அதனுடைய லக்ஷணம் என்ன ஆக ஆத்மா இருக்கிறது ஆத்மாவினுடைய இருப்பை ஆத்மாவினுடைய லட்சணங்களை சொல்வதன் மூலமாகத்தான் விளங்க வைக்க முடியும் உண்மையில் ஆத்மாவுக்கு லட்சணம் இல்லைங்கிறது தான் லக்ஷணம் இருந்தாலும் அதுக்கு ஒரு முறை இருக்கு அதை சொல்லி கொடுத்தா தான் புரியும் லக்ஷண பிரமாணாபியாம் வஸ்து சித்திஹி லக்ஷணம் பிரமாணத்தினால்தான் ஒரு பொருளுடைய இருப்பை சொல்ல முடியும் ஒன்று இருக்கிறது இருக்கிறதுங்கிறதுக்கு என்ன அதனுடைய இருக்கிறதுங்கிறதுக்கு என்ன பிரமாணம் என்ன ஆதாரம் எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் சொல்லுகிறோம் அந்த பிரமாணம் அதை எப்படி சொல்லிக் கொடுக்கிறது அதுவும் முக்கியம் அதுக்கு உதாரணமா சொல்றது உண்டு நான் திடீர்னு ஒருத்தரை சொல்றேன் தண்டபாணியை பார்த்துருக்கடா நான் கேட்கிறேன்னு வச்சுக்கோங்க திடீர்னு கேட்கிறேன் மொட்டையா தண்டபாணியை தெரியுமா அப்படின்னு கேட்டேன்னு வச்சுக்கோங்க தெரியாம மொட்டையா திடீர்னு தண்டபாணிய தெரியுமா உங்களுக்கு ஏதோ ஒரு தண்டபாணி உங்களுக்கு தெரிஞ்சவரி கோதண்ட பாணி பினாகபாணி சக்கரபாணி சாரங்கபாணி சொல்றேன் திடீர்னு யாரையோ ஒருத்தரை சொல்லி சொல்றேன் ஒரு பேரை சொல்லி சொல்றேன் தெரியுமான்னு கேட்கிறேன் தெரியாதுன்னு நீங்க சொல்றேன்னு தெரியும் தெரியுமான்னு கேட்டா தெரியும் அது யாருன்னா நீங்கள் அவரை சொல்ல வேண்டிதான் எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்கார் தண்டபாணி அந்த தண்டபாணி வந்து சென்னையில் இருக்கார் அவர் இந்த உத்தியோகம் பண்ணுறார் அவர் கொஞ்சம் நெட்டையாக இருப்பார் கண்ணாடி போட்டுட்டு இருப்பார் கொஞ்சம் மாநிலமாக இருப்பார் வயசு ஒரு எழுபத்தஞ்சி இருக்கும் இப்படி சொன்னீங்கன்னா நான் கொஞ்சம் கற்பனை பண்ண முடியும் நான் சொல்கிற ஆள் உங்களுக்கு தெரியும்னு சொல்லிட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ண முடியும் அவரை பற்றி எனக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னு ஒன்னா அவருடைய வடிவத்தை சொல்லணும் அதெல்லாம் லட்சணம் அவருடைய வடிவத்தை சொல்லணும் அவருடைய உத்தியோகத்தை சொல்லணும் ஜாதி குணக் கிரியா அப்படியே ஒரு லக்ஷணம் எல்லாம் இருக்குது ஜாதி குணக்ரியா சம்பந்தா ஜாத்தின்னா இது ஷெட்டியார் முதலியார் கவுண்டர் ஜாதிலாம் இல்லை ஜாத்தின்னா இது என்ன என்ன திடீர்னு நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு கிளிக்கு கூட திரண்ட பேர் வச்சிருக்கலாம் நான் எங்கள் வீட்டில் ஒரு கிளி வளர்த்துறேன் அந்த கிளிக்கு நான் தண்டபாணின்னு பேர் வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னு வச்சுங்களேன் அப்போ அது மனுஷாத்தியை சேர்ந்ததில்லை அது பக்ஷி ஜாதி அப்படி ஆயிடும் நான் என்ன சொல்ல வர்றேங்கிறத கவனமாக புரிஞ்சுக்கணும் நம்ம படிக்க போகிறது ஆத்ம வித்தியக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்னு நினைக்கக்கூடாது இதுதான் லக்ஷண பிரமாணாபியாம் வஸ்து சித்தி ரொம்ப முக்கியம் லக்ஷணம் மாணம்மாணம்னா சோர்ஸ்லெட் இன்ஸ்ட் ஆனா என்ன டிஸ்கிரிப்ஷன் தமிழ் இலக்கணம் இலக்கியம் இலக்கணம் லட்சியம் லட்சணம் ஆயிருக்கு இதெல்லாம் பகவத்கீதை கிளாஸ்ல சொல்லிருக்கேன் தெரியாது அர்ஜுனனுக்கு ஆத்மாவோட லட்சணங்களை சொல்லித்தான் ஆத்ம ஜானத்தை கொடுக்கிறார் கிருஷ்ணர் ஆத்மாவுடைய லட்சணங்களை சொல்லுவதன் மூலம் சொல்ற வார்த்தை தான் பிரமாணம் அதன் மூலம் சொல்லப்படுற லட்சணங்கள் நான் தண்டபாணியை பத்தி நான் கேட்குற போது உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு தண்டபாணியை பத்தி நீங்க டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கிற போது நான் தண்டபாணியை இமேஜ் பண்ண முடியுமா முடியாதா இமேஜா இமேஜா கற்பனை பண்ண முடியுமா முடியாதா கற்பனை பண்ண முடியும் அது நான் அப்படி கற்பனை பண்ணுறதுக்கு அப்படி ஒரு ஆளை நான் கற்பனை பண்ணுறதுக்கு காரணம் என்ன உங்கள் வார்த்தைகள் உங்கள் வார்த்தைகள் தான் எனக்கு பிரமாணம் அறிவை கொடுத்தது தண்டவாணி நட்டையாக இருப்பார் மாநகரமாக கண்ணாடி போட்டுன்னு இருப்பார் எழுபத்தஞ்சு வயசில் இருக்கார் அவர் இந்த வியாபாரம் பண்ணுறார் சென்னையில் இருக்கார் அவர் இந்த இடத்துல இருக்கார் அவருக்கு மனைவி இருக்காங்க குழந்தைங்கள்லாம் இருக்காங்க எல்லாம் சொல்கிறீங்க அதெல்லாம் உங்கள் வார்த்தையிலேருந்து எனக்கு தெரிகிறது அப்போ நான் ஒரு மனசில் ஒரு கற்பனை பண்ணிக்கிறேன் அவரை பற்றி நீங்கள் கொடுக்குற டிஸ்கிரிப்ஷனை வச்சு ஓ அப்படி தான் இருப்பார் போட்டிருக்கு அப்படின்னு நான் கற்பனை பண்ணிக்கிறேன் அது மாதிரி இப்போ நான் இந்த கூட்டத்தில் யாரையா ஒருத்தர் பேரை சொல்லி சொல்கிறேன்னு வச்சுங்க உங்களுக்கு இவரை தெரியுமா அப்படின்னு கேட்டால் யாரும் இந்த கூட்டத்தில் தான் இருக்கார் அப்படின்னா நான் ஒருத்தர் பேரை சொல்லி சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு பாண்டியமணியை தெரியுமா ஒன்று கேட்டால் உங்களுக்கு தெரிஞ்ச சில பேருக்கு தெரிஞ்சுருக்கலாம் சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம் பாண்டியமணிங்கிறது யார் அப்படின்னா கருப்பாக குண்டா உயரமாக இருப்பார் வீடியோ எடுப்பார் தலையெல்லாம் ஒரு மாதிரி நிறமாக இருக்கும் அப்படின் சொல்லி பாண்டியமணின்னு ஒருத்தர் இருப்பார் அப்படின்னு சொன்ன உடனே அவர் நான் சொல்கிற லட்சணம் எல்லாம் யாருக்கு வீடியோ எடுப்பார்னு சொன்னால் போகிறதா நீங்கள் அவரை பார்த்து ஓஹோ இவர் பாண்டியமணியா மாதிரி அப்போ நம்ம கண்ணால் பார்க்குறோம் நான் சொல்கிற லக்ஷணத்தை வச்சு நீங்கள் அப்ளை பண்ணி பார்க்குறீங்க என்னோடய வார்த்தையில் இருக்கிற லக்ஷணங்கள் என் வார்த்தை பிரமாணம் நான் சொல்கிற டிஸ்கிரிப்ஷன் பிரமாணம் அதை வச்சுக்கிண்டு உங்கள் கண்ணால் அது யாருக்கு பொருந்துறதுன்னு இப்படி தேடி பார்த்து அங்கே நிற்கிறவங்களை பார்த்த உடனே உங்களுக்கு ஓஹோ இவர் தான் யார் சொன்னால் உனக்கு இவர் பாண்டியமணின்னு சுவாமிஜி சொன்னார் எப்படி தெரியும்னா அவர் யார் வீடியோ எடுக்கிறாரோ அவர் தான் பாண்டியமணின்னு சொன்னார் புரியறது இல்ல மாதிரி உபனிஷத்து தான் ஆத்மாவை சொல்றதுல பிரமாணம் உபனிஷத்து சாஸ்திரங்கள் தான் அதை எடுத்து விளக்கி சொல்ற குருவனுடைய வாக்கியம் சாஸ்திர குரு வாக்கிய சத்திய புத்தியாவதாரணா ஸ்ரத்தான்னா என்ன பிரமாணே விஸ்வாசகா ஸ்ரத்தா பிரமாணத்துல விஸ்வாசத்துக்கு பேரு தான் ஸ்ரத்த நான் பொய் சொல்லல அப்படின்னு என் வார்த்தையை ஏத்துக்கின்றா அதுக்கு பேர் தான் சுவாமிஜி பொய் சொல்லவில்லை உண்மையைத்தான் சொல்லுகிறார் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு பேரு ஸ்ரத்தா ஸ்ரத்தாவான் லபத்தே ஞானம் ஸ்ரத்தை உடையவனுக்கு அறிவு ஏற்படுறது அது மாதிரி யம தர்மராஜா ஆத்மா இருக்கு இல்லைங்கிறதுக்கு என்ன யமதர்மராஜாவோட வேர்ட்ஸ் தான் பிரமாணம் நச்சிகேத்க்கு அந்த ஞானத்தை கொடுக்குறார் எப்படி கொடுக்குறார் ஆத்மாவோட டிஸ்கிரிப்ஷனை கொடுக்குறார் ஆத்மாவோட லக்ஷணங்களை சொல்றதுனால நச்சிகேதஸுக்கு என்ன வரப்போகிறது ஆத்ம ஞானம் வரப்போகிறது அவன் கேட்டது ஆத்ம வித்யா அப்போ ஆத்ம வித்தியே யமர்மராஜா வாயால கேக்கிறான் யம தர்மராஜா ஆத்மாவை பத்தி எப்படி சொல்லி கொடுக்கிறார் ஆத்மா இருக்கிறது ஆத்மா இத்தகையதாக இருக்கிறது ஆத்மாவோட டெபனேஷன் என்ன ஆத்மா பியூர் கான்சியஸ்னஸ் சைத்தன்யம் சோல் வேற சைத்தன்யம் வேற அத்வைத்த வேதாந்த சித்தாந்தப்படி இதெல்லாம் நிறைய நுணுக்கங்கள்லாம் உள்ளே போனால் வரும் ப்யூர் கான்சியஸ்னஸ் இதில் இலாபரேட்டாக வரப்போறது ஃபர்ஸ்ட் லக்ஷணம் அயம் விபஷ்டித்து நேற்றுக்கு சொல்லலை இப்போ சொல்கிறேன் அதையே டோல் பண்ணிட்டு இருந்தால் இன்னும் நிறைய சொல்ல தோன்றுறது அயம் விபஷ்டித்து இந்த ஆத்மா சைதன்யம் சைத்தன்யம்னா என்ன உணர்வு உணர்வுன்னா என்ன அறிவே வடிவானது அதுதான் எல்லாவற்றையும் உணர்கிறது எல்லாவற்றையும் எது உணர்கிறதோ அது உணர்வு உணர்வாக நான் இருக்கிறேன் ஒரு வகுப்பில் சொன்னேன் ஞாபகம் இருக்கா உணர்வுங்கிற சொல்ல சொன்னால் உங்கள் மைண்டில் என்ன ஆப்ஜெக்ட் தோன்றுறதுன்னு கேட்டேன் இப்போ நான் தண்டபாணின்னா உங்களுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் தோணலாம் தட்சிணாமூர்த்தினா ஒரு ஆப்ஜெக்ட் தோணலாம் இல்லையா நான் என்ன ஆப்ஜெக்ட் தோன்றது நான் அப்படின்னா என்ன தோன்றதுன்னா நான்கிறது அஞ்சரை அடி உயரம் எழுபத்தஞ்சு கிலோ இல்லை நான்கிறது என்னதுன்னா நான் ஆணாக இருக்கிறேன் நான் பெண்ணாக இருக்கிறேன் அப்புறம் இல்ல நான்கிறது நான் சொன்னாலே நான்கிற சொல்லுக்கு என்ன பொருள் தோன்றுகிறது அதை விட ரொம்ப முக்கியம் உணர்வு என்ற சொல்லை சொல்லும் பொழுது என்ன பொருள் உங்களுக்கு தோன்றுகிறது உணர்வுங்கிற போது அது வேர்டு ஒரு சொல் உணர்வுங்கிறது ஒரு சொல் அந்த சொல்லுக்கு எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே அப்படின்னு தொல்கா பேர் எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே பொருள் இல்லாத சொல்லே கிடையாது அப்போ வந்து உணர்வுங்கிற சொல்ல சொல்றபோது உங்களுக்கு ஆப்ஜெக்டே பண்ண முடியல ஏன்னா அது சப்ஜெக்ட் அப்போ உணர்வுன்னு ஒரு சொல்ல சொன்னா ஆத்மா உணர்வாக இருக்கிறது அப்படின்னு முதல்ல சொல்லிடுவோம் உடல் இல்லாவிட்டாலும் உள்ளம் இல்லாவிட்டாலும் உணர்வு இருக்கும் அடுத்த பாடம் முதல் பாடம் என்ன ஆத்மா உணர்வாக இருக்கிறது உணர்வே ஆன்மா ஆன்மா என்பது உணர்வே ஆராயினி உணர்வு நீ என்றான் ஐயன் அன்பாய் உரைத்த சொல் ஆனந்தம் தோழி படிச்சுட்டோம் பாராதி பூதம் நீ அல்லை இது மறக்க கூடாது அந்த பாட்டை பாராதி பூதம் நீ அல்லை நீங்க தனியார் ரூம்ல டான்ஸ் ஆடிக்கோங்க உன்னிப்பார் இந்திரியம் கரணம் நீ அல்லை ஆராய் உணர்வு நீ என்றான் ஐயன் அன்பாய் உரைத்த சொல் ஆனந்தம் தோழி அன்பரு மெய்யன் ஐயன் ஆனந்த மோனன்னருள்குருநாதன் தன்பாதம் சென்னியில் வைத்தான் இல்லாட்டி இன்னொரு பாட்டு இருக்கு உள்ளதும் முன் உற்ற உணர்வதுவாய் உற்ற உணர்வதுவாய் எனக்கு சொல்லிக்கிறேன் உற்ற உணர்வது உன் உளம் கண்டதெல்லாம் தள்ளன சொல்லி என் ஐயன் என்னை தானாக்கிக் கொண்ட சமர்த்தைப்பார் தோழி ஆங்கென்றும் இங்கென்றும் உண்டோ சச்சிதானந்த ஜோதி அகண்ட வடிவாய் ஓங்கி நிறைந்தது கண்டால் பின்னர் ஒன்றென்று இரண்டென்று உரைத்து இடலாமோ ஏக்கமாவது துவைதமாவது அதனால ஒன்றென்று இரண்டென்று உரைத்து சரி மந்திர நகரணம் அஹம் விபஷ்டித்து இது சைத்தன்யம் அப்ப நான் ஹூஹமை தேடப்படாது எனக்கு அது அதுக்கு தெரிய நீங்கள் விழுந்து விழுந்து சொல்றேன் எனக்கு புரியல அப்படின்னா விழுந்து விழுந்துன்னா நமஸ்காரம் பண்ணின்னு அர்த்தம் திரும்ப திரும்ப சொல்லின்னு இருக்கீங்க சொல்லப்போனா இது அதி சுலபம் ஐயே அதி சுலபம் அப்படின்னு ரமண மகர்ஷி சொன்னார்ன்னு சொல்லுவோம் அதி சுலபம் ஆன்மவித்தை ஐயே அதி சுலபம் அப்புறம் தண்டவாணிதாசியர் பாட்டு இருக்கு ஒன்று ஐயே மெத்தக்கடனம் உமதடிமை ஐயே மெத்தக்கடினம் யாரு ஐயர் கேட்குறார் என்னடா கண்ட நடராஜர்கிட்ட அப்படின்னு கேட்குறார் நந்தனாரை பார்த்து ஐயர் கேட்குறார் கோபாலகிருஷ்ண பாரதி பாட்டு உங்களுக்கு புரிய வைக்க முடியாது ஐயரே ஐயே மெத்தக்கடினம் உமதடிமை உங்கள் அடிமை தான் நான் ஆனால் உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த இறைவனை நீங்கள் பார்க்க மாட்டேங்கிறீங்களே இதெல்லாம் கோபாலகிருஷ்ண பாரதி கற்பனை சேக்லாரில் இல்லை ம் ஷேக்லார் பாட்டில் இதெல்லாம் கிடையாது பெரிய புராணத்தில் கிடையாது கோபாலகிருஷ்ண பாரதி நந்தனார் நாடக கீர்த்தனைகள் மூலம் சமூகத்தில் இருக்கக்கூடிய இந்த ஜாதி உணர்ச்சியை தட்டினார் ஒரு தட்டு இப்பெல்லாம் ஜாதி உணர்ச்சி இருக்கே தவிர ஜாதியே கிடையாது யோசிச்சுட்டே இருக்கும் ஜாதின்னா என்ன நான் இடையில வேற விஷயத்துக்கு போயிட்டேன் ஜாதின்னா என்ன தொழில் பெயர் ஜாதிங்கிறது தொழிலுக்கா வைக்கப்பட்ட பெயர் சாதி ஜாதி சாதி வர்ணம் என்னது அது இந்த வேலை செய்கிறவன் இந்த பேர் பிராமணன்னா பிராமணனுக்குன்னு சில தொழில் இருக்கு சமூக தொழில் ஞாபகம் வச்சுக்கணும் தனியாக பண்ணுற தொழில் இருக்கட்டும் ஆசிரம தர்மம் இருக்கட்டும் சமூக தொழில்னு ஒன்று இருக்குது இது உத்தவகீதை கிளாஸில் வரப்போகுது ஆ சமூக தொழில்னு ஒன்று இருக்குது அதுக்காக வைக்கப்பட்ட பேர் ஆனால் எல்லாேருக்கும் வந்து நான் இந்த ஜாதியை சேர்ந்தவங்கிற உணர்ச்சி இருக்குது ஆனால் ஜாதிக்குரிய தொழில் இல்லை ஜாதிக்குரிய தொழில் இல்லாமல் ஜாதி இருக்க முடியாது ஆனால் என்னதுன்னா கல்யாணத்துக்கு பொண்ணு பார்க்குறதுக்கும் ஏதோ பழக்க வழக்கங்கள்லாம் இருக்கிறதுனால சொல்லின்னு இருக்காங்க கொஞ்ச நாள் கழித்து காணாமல் போயிடும் அப்படி தான் போயின்ட்டுருக்கு இப்போது அதனால் அதை பற்றியெல்லாம் நம்ம ஒன்றும் இல்லை எதுக்கு சொல்ல வரோம்னா நந்தனார் பாண்டது ஐயே மெத்த கடினம் அதுலேருந்து அங்கே போயிட்டேன் ஐயே மெ அதி சுலபம் யாருக்குன்னா உங்களுக்கெல்லாம் சொல்லி வைக்கிறேன் உங்களுக்கெல்லாம் புரியறதுன்னு நினச்சிருந்தால் நான் பேசணும் நான் சொல்றதெல்லாம் இவ்வாளுக்கு எங்க புரிய போகிறது அப்படின்னு நான் நினச்சி பேசினேன்னு வச்சுங்களேன் எப்படி இருக்கும் நான் என்ன நினைக்கணும் எல்லாருக்கும் புரியணும்னு நினைக்கணுமா வேண்டாமா புரியணும்னு நினைச்சிதான் நான் பேசணும் புரியும்னு நம்பதான் சொல்லணும் அப்போ வந்து நானே டிஸ்கரேஜ் பண்ணேன்னு வச்சுங்களேன் இதெல்லாம் உங்களுக்கு எங்கே புரிய போறது என்ன ஜென்மங்களோ அப்படி நான் சொன்னேன்னு வச்சுங்களேன் இது பாடம் சுன்வந்து விஸ்வே அமிர்தச புத்திராக நீங்க உங்ககிட்ட இருக்கிற குறை எல்லாம் நினைக்கவே நினைக்காதீங்க ஏன்னா நீங்க எல்லோரும் நிறைவானவர்கள் சொல்றபோது சுவாமிஜி நம்மளை புகழ்றாரு நினைக்கிறீங்க உண்மையை பேசின்றிங்க நானும் நிறைவானவன் நீயும் நிறைவானவன் சொல்ற போது சும்மா என்ன அலங்கார வார்த்தையா என்ன வெறும் வெர்பலா என்ன சாஸ்திரம் சொல்ல வெர்பல் நிறைங்கிறது சத்தியம் இருக்கட்டும் நம்ம பாடத்துக்கு வருவோம் இது சைத்தன்யம் இந்த சைத்தன்யம் நிர்விகாரம் அயம் நிர்விகார சைதன்யம் ஷட்பாவகிதா பார்த்துட்டோம் அப்புறம் அடுத்தது என்ன பார்த்தோம் நம்பர் ஒன் ஐயம் சைத்தன்ய ஸ்வரூபா இந்த சம்ஸ்கிருதத்தில் சைத்தன்ய சப்தம் வந்து நித்திய நபுமிசகலிங்கம் சைதன்யம் அப்படின் தான் சொல்லணும் அயம் சைதன்யம் சொல்ல முடியாது அதனால ஒரு சேர்த்துக்கிறது அயம் சைதன்ய ஸ்வரூபா ஐயம் சைதன்ய ஸ்வரூபா இந்த ஆத்மா சைத்தன்ய ஸ்வரூபம் அடுத்தது இதுக்கு விகாரம் கிடையாது கிடையாது காரணசரீரம் அண்டர்ஸ்டூட் விகாரம் கிடையாது நிர்விகாரம் அப்புறம் அடுத்தது என்ன ஆத்மா அகர்த்தா அபோக்தா நேற்றுக்கு பார்த்தோம் பத்தொன்பதாவது மந்திரத்தில் ஆத்மா அகர்த்தா அபோக்தா முடிக்கிறபோது என்ன சொன்னோம் அதாவது ஆத்மா ஸ்தூல சரீரம் கிடையாது ஒருத்தர் என்ன சொல்கிறான் கொலை செய்கிறேங்கிறான் இன்னொருத்தன் நான் ஐயோ என்னை கொலை செய்கிறேன்னு சொல்கிறவனும் கொலை வாங்கிக்கிறேன்னு நினைக்கிறவனும் ரெண்டு பேருமே புரிஞ்சுக்கலை ஆத்மா கொலை செய்ய முடியாது ஆத்மா கொலைப்பட முடியாது எனவே ஆத்மா அகர்த்தா அபோக்தா அதை வச்சுன்னு கொஞ்சம் ஆழமாகவும் போகணும் நம்ம என்னெல்லாம் நினைக்கிறோம் என்ன அவன் புண்படுத்திட்டான் அப்படின்னு சொல்லி நான் புண்பட்டுட்டேன் ஹர்ட்டு இன்னொன்று சொன்னேன் கில்ட்டு நான் அவனை புண்படுத்திட்டேன் அப்போ இப்போ நான் உணர்கிறேன் இப்போ பஷாதவப்படுறேன் நான் அப்படி பேசியிருக்க கூடாது குற்ற உணர்ச்சி ஆ இந்த குற்ற உணர்ச்சியும் புண்பட்டு விட்டேன் என்கின்ற எண்ணமமும் கிடையாது புண்படுத்தப்பட்டேன் நான் யாரையோங்களேன் அதெல்லாம் நீங்களே போட்டு எக்ஸ் ஆர் ஒய் நான் இவரை சோன் சோவை ஹர்ட் பண்ணியிருக்கேன் அப்ப அது மாத்திரமல்ல அது ஹர்ட் பண்ணதை மறக்காம வச்சிருக்கேன் நான் அவனை ஹர்ட் பண்ணதை அவன் மறக்காம வச்சிருக்கான் அவன் என்ன ஹர்ட் பண்ணதை நான் மறக்காம வச்சுருக்கேன் நான் அவனை ஹர்ட் பண்ணதை குறித்து நான் கில்ட்டோட இருக்கேன் என்ன அவன் ஹர்ட் பண்ணதுனால அவனுக்கும் கில்ட் இருக்கலாம் ஆக இந்த ஹர்ட் அண்ட் கில்ட் நம்ம எல்லாருக்கும் அது இருக்கா இல்லையா எல்லாருக்கும் இருக்கு ஆனால் ஞானிக்கு கில்ட்டும் இல்லை ஹர்ட் ஃபீலிங்கும் இல்லை என்னை யாரும் புண்படுத்த முடியாது குருவின் கிருப்பையால் சாஸ்திரத்தின் கிருப்பையால் பிரம்மாஜி கூட என்னை கஷ்டப்படுத்த முடியாது ஏன்னா பிரம்மாஜியோட ஆத்மா நான் தான் புரியுறதா பிரம்மாவோட ஸ்வரூபம் யாரு நான் தான் அகமேவ பிரம்ம அகமேவ விஷ்ணு அகமேவ சிவா அகமேவ இந்திரா அகமேவ சர்வே தேவாக எல்லாம் அகமேவ சேடும் நான் தான் பாம்பும் நான் தான் புலியும் நான் தான் பொய்யா சொல்கிறேன் உணர்வுங்கிற இதில் வந்து எலக்ட்ரிசிட்டி சொல்றது ஃபேனும் நான் டியூப் லைட்டும் நான் தான் மைக்கில் சத்தமும் நான் தான் சொல்லலாம சொல்லக்கூடாத எலக்ட்ரிசிட்டி ஏசியும் நான் தான் ஃப்ரிட்ஜும் டிவியும் நான் தான் வாஷிங் மிஷினும் நான் தான் சொல்லலாமா கூடாதா நான் இல்லைன்னா ஒன்றும் நடக்காது ஏதோ இப்ப நம்ம பசங்கள்லாம் ஒரு ஜோக் சொல்லிட்டு இருந்தான் அதாவது எனக்கு தெரியாத ஒன்றுமே இல்லைன்னு தான் கூகுள் சொல்லித்தான் நான் எதை வேணாலும் கொண்டு வந்துருவேன்னு தான் கரண்ட்டு கேட்டு தான் அங்கே யாரு சத்தம் போடுறதுன்னு ஒன்றும் இல்லைமாமா நாங்கள் எங்களுக்குள்ள பேசிக்கிறோம் விக்கிபீடியா இது கம்ப்யூட்டர் தெரிஞ்சால் தான் புரியும் விக்கிபீடியா கூகுள் இவங்க ரெண்டு பேருக்குள்ளே நான் தான் இதை பண்ணுறேன் நான் எல்லா எதை வேணாலும் எடுத்துகிட்டு வந்துடுவேங்கிறது நான் எல்லா தகவலும் நான் கொடுப்பேங்கிறது விக்கிபீடியா உடனே எலக்ட்ரிசிட்டி வந்து என்ன சத்தம் அப்படின்னு ஒன்று ஒன்றும் இல்லை நாங்கள் சும்மா எங்களுக்குள்ளே பேசின்னு இருக்கோம் அப்படின்னு கூகுளும் விக்கிபீடியாவும் பேசிக்கிட்டு தான் சொல்கிறது எலக்ட்ரிசிட்டி இல்லைன்னா என்ன சொல்கிறோம் இப்ப இன்னொரு ஜோக் போட்டிருக்கான் கருவறையும் இருட்டு கல்லறையும் இருட்டு நடுவில் எதுக்கியா கரண்ட்றான் நம்ம பயங்க எப்படிலாம் யோசிக்கிறாங்க எலக்ட்ரிசிட்டி எல்லாத்தோடையும் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் நான் தான் காற்றாக வீசுகிறேன் நான் தான் வெளிச்சம் கொடுக்கிறேன் நான் தான் துணியை துவைக்கிறேன் நான் தான் டிவியில் பல்வேறு காட்சிகளாக வருகிறேன் நான் தான் மைக் வாயிலாக சத்தம் போடுகிறேன் அப்படின்னு எலக்ட்ரிசிட்டி பேசினா எப்படி இருக்குமோ ஜடசக்தி இது இந்த எலக்ட்ரிசிட்டி சைத்தன்யம் இல்லைன்னா எதுவுமே இல்லை ஆக சைத்தன்யம் ஆத்மா அகர்த்தா அபோக்தா இந்த பாடம் முடிகிறது இப்போ நாலு லக்ஷணம் பார்த்துருக்கோம் நாலு நாலுன்னா என்ன மூணு தான் போட்டுக்கலாம் சொல்லாச்ச ஆத்மா சைத்தியம் லட்சணம் சைத்தன்யங்கிறது என்ன லக்ஷணம் சைத்தன்யங்கிறது ஒரு சைத்தன்யம் சொன்னால் புரியணும் இந்த சைத்தன்யங்கிற வேர்டு நமக்கு புரியணும் கான்ஷியஸ்னஸ் உணர்வு அப்புறம் அடுத்தது என்னது அடுத்தது நிர்வீக்காரம் இப்போ அடுத்தது என்ன அகர்த்தா அபோக்தா அது ரெண்டும் ஒன்று தான் கர்மா கர்மபலம் ஆத்மாவுக்கு கர்மமோ கர்மபலமோ கிடையாது ஆத்மா புண்ணிய பாபம் செய்யறதில்ல ஆத்மா சுகது அனுபவிக்கிறது இல்லை அபோக்தானு சுகது கிடையாது ஆத்மாவுக்கு புண்ணிய பாப கர்மா கிடையாது அப்படிங்கறது அர்த்தம் நீ அடுத்த மந்திரம் வச்சுக்கணும் கர்ம காண்டத்தில் என்ன சொல்லுவோம் பண்றது ஆத்மா பாபம் பண்ணினா துக்கப்படும் ஆத்மா புண்ணியம் பண்ணினா சுகப்படும்போம் அது ஜீவாத்ம விஷயம் இங்கே சொல்கிற விஷயம் பிரம்மாத்ம விஷயம் அது பிரிக்க போகிறோம் இப்போ ஆஹ் பிரம்மாத்மாவுக்கு புண்ணிய பாப்பமோ பிரம்மாத்மான்னா என்ன அர்த்தம் அகம் பிரம்மாஸ்மி நான் ஜீவன் இல்லை பிரம்மன் ஜீவோ பிரம்மைவன் ஆபரான் நிறைய பேருக்கு அத்வைதிகள்னு சொல்லிக்கலாமே தவிர அத்வைதம் நிறைய பேருக்கு தெரியாது ரியலாக அத்வைதம் தெரியறதுங்கிறது கஷ்டம் அத்வைத்தி தான் ஏதோ சங்கராச்சாரியை பூஜை பண்ணுவோம் எல்லாம் பண்ணுவோம் ஆனால் அத்வைத விசிஷ்டா அத்வைதைதேதங்கள்லாம் கரெக்டாக தெரியறதில்லை நிறைய பேருக்கு தெரியறதில்லை அப்படி சப்போஸ் தெரிஞ்சதுன்னு வச்சுப்போம் இது பலர் விஷயத்துக்கு இது பொருந்தோம் அதாவது அத்வைதம் இஸ் அத்வைதம் இஸ் நாட் லாஜிக்கல் அப்படின்னு சொல்றவங்க இருக்காங்க அத்வைதம் ஸ்ருதி யுக்தி அனுபவம் கொஞ்சம் படித்தா தெரியும் அத்வைத்தம் ஸ்ருதி Yukti அனுபவத்துக்கு விரோதம் அப்படின்னு சொல்ற கட்சி இருக்கு ரொம்ப பண்டிதர்களுக்குள்ளதான் விஷயம் தெரிஞ்சவங்க தான் சொல்லுவாங்க சிம்பிளாக சொன்னால் அத்வைதம் ஈஸ் நாட் லாஜிக்கல் அது நிறைய பேரால் இமோஷனாக இருக்க முடியுமே தவிர இன்டலெக்டாக இன்டலெக்சுவலாக இருக்க முடியாது நிறைய பேருக்கு இமோஷனை வந்து விடுறதுக்கு மனசே இல்லை அதுக்காக வேண்டி இமோஷன் வேண்டாம்னு நம்ம சொல்லலை இமோஷன்ஸ் எல்லாம் இருக்கணும் ஆனால் அறிவுக்கு கட்டுப்பட்டு இருக்கணும் அப்படி இல்லாமல் அறிவுக்கு கட்டுப்பட்டு இருந்ததுன்னா அறிவை வந்து உணர்ச்சி மறைக்காமல் இருந்ததுன்னா அந்த உணர்ச்சியை நாம் மதிக்கிறோம் அதனால் நிறைய பேருக்கு வந்து இந்த துவைத்தத்தில் வந்து ஒரு இமோஷன் டெவலப் ஆகுது பகவான இடத்துல எனக்கு பக்தி ஏற்படுறது அதனால் பகவானை நான் வந்து அப்படி உருகி தவித்து பாடி அது எதா சொன்னால் எனக்கு அழுது அப்படி இருந்தால் தான் எனக்கு இன்னும் பக்தியே வந்த மாதிரி இருக்குது ஆ இது வந்து இமோஷனெல்லாம் இருக்குது அதனால் நிறைய பேருக்கு நான் வந்து இமோஷனே மித்தியானிடுவோம் இமோஷன் வந்து சூப்பர் இம்போஸ்டு இமோஷன்ஸ் அன்ரியல் அப்படின்னு சொல்லுவோம் இமோஷன்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதே இன்டெலெக்ட்டுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டாம் தான் சொல்லுவோம் கிடச்சியில் ஆயினால அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்காத அன்பு செலுத்துகிறவன் யாரு அன்பை வாங்கிக்கிறவன் யாருன்னா தராலியாக முடியுமா ஜீரணிக்க முடியுமா சுத்தமான அத்வைத்த தத்துவப்படி அன்பு செலுத்துபவனும் இல்லை அன்பை பெறுபவனும் இல்லை நிந்தையை பெறுபவனும் இல்லை ரெண்டு தான் கொடுக்கல் வாங்கலே கொண்டும் கொடுத்தும் குடி ஈசர்க்கு ஆட்சை மீன் அப்படின்னு பாடுனாங்க தேவாரத்தில் சேந்தனார் திருப்பல்லாண்டு மிண்டு மனத்தவர் போமீன்கள் மெய்யடியார்கள் விரைந்து வம்மின் கொண்டும் கொடுத்தும் குடி குடி ஈசர்க்கு ஆட்சை மீன் அண்டங் கடந்த பொருள் அளவில்லதோர் ஆனந்த வெள்ளப் பொருள் பண்டும் இன்றும் என்றும் உள்ள பொருள் என்றே பல்லாண்டு கூறுதுமே சேந்தனார் அதெல்லாம் தெரிஞ்சு தான் பேசின்றீங்க அதுக்காகத்தான் ஒரு கோடிட்டு காட்டினேன் இப்போ இப்படிலாம் சொல்கிறாங்க அத்வைத்தம் வந்து NOT LOGICAL. அப்படின்னு சொல்கிறேன் சில பேர் என்ன சொல்லுவாங்க அத்வைதம் means logical but not practical. அத்வைத்தம் வந்து நியாயம் தான் உண்மை இருக்குது அதில் ஒன்றும் மறுக்கலை நாங்கள் ஆனால் அது வந்து நாட் ப்ராக்டிக்கல் அத்வைதம் நாட் லாஜிக்கல்னு சொல்கிறது வந்து ஒரு முப்பது பர்சன்ட்னு வச்சுக்கோம் அப்புறம் அத்வைதம் லாஜிக்கல் அண்ட் நாட் ப்ராக்டிக்கல் அப்படின்னு சொல்கிறது இன்னொரு முப்பது பர்சன்ட் இன்னொரு குரூப் இருக்குது அத்வைதம் லாஜிக்கல் அண்ட் ப்ராக்டிக்கல் பட் ஐ ஆம் நாட் சூட்டபுள் ஃபார் தட் அத்வைதம் வந்து நியாயமாகவும் இருக்குது ப்ராக்டிக்கலாகவும் இருக்குது ஆனால் எனக்கு அது சூட்டாகாது அப்படின்னு சொல்லி கடைசியில் ஒரு அஞ்சு பர்சன்ட் ரெண்டு பர்சன்ட் ஒன்று தான் இருக்கும் இது அத்வைதம் ஈஸ் லாஜிக்கல் ப்ராக்டிக்கல் அண்ட் ஐ ஆம் ஆல்சோ சூட்டபுள் ஃபார் அத்வைத்தம் அதனால் அத்வைத்தத்துக்கு அத் உண்மையாக அத்வைதத்தை புரிஞ்சுட்டு இருக்கிறவங்க ரொம்ப அபூர்வம் தான் ஏதோ அத்வைதம் சொல்லுவேன் அத்வைத்தங்கிறது ஹெரிடேட்ரி கிடையாது வேணாம் நீங்கள் ஐயங்க வடகில நாமம் போடுறது தெங்கல நாமம் போடுறது கருப்பு போட்டு வைக்கிறது எல்லாம் வந்து கோபி சந்தனம் வைக்கிறது எல்லாம் விதவிதமாக இருக்கலாம் அதெல்லாம் வந்து ரிலிஜன் ரிலிஜனில் வந்து என்ன வேணாலும்னு வேஷம் போடலாம் ஆனால் எங்கள் தாத்தா அத்வைத்தி அதனால நானும் அத்வைத்தியாக தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது எனக்கு எது கன்விக்ஷனோ அப்படிலாம் இருந்திருக்காங்க ராமராய கவின்னு ஒரு பெரிய மகாத்மா வைஷ்ணவர் விசிஷ்டாத்வைதத்தில் மகா நிபுணர் அப்பேற்பட்டவர் அத்வைத்தியாக மாறினார் பஞ்சதிஷி படிச்சு ஆனா நாமத்தை விடலை பெருமாளை கும்பிடுறத விடலை ஸ்ரீமதே ஹயக்ரீவாய நமகான்னு எழுதுறதை விடலை ஆனா அத்வைதி நாமம் போட்டு இருக்கிற அத்வைதி எல்லா குரூப்பும் இருக்கு கன்விக்ஷனை பொறுத்து இருக்கு எதுக்கு இதை சொல்ல வரேன்னா ஜீவாத்மாவுக்குத்தான் புண்ணிய பாபமும் சுகதுக்கமும் உண்டு கர்த்தா போக்தா ஜீவாத்மா கர்த்தா போக்தாங்கிறது துவைத்த மதம் ஜீவாத்மா பிரம்மந்தான் எனவே ஜீவாத்மா அகர்த்தா அபோக்தாங்கிறது அத்வைத்த மதம் இந்த வித்தியாசம் புரியணும் புரியலன்னா போச்சு இனி ஒரு சமயம் கர்த்தா போக்தாங்கிறீங்க ஒரு சமயம் அகர்த்தா போக்தாங்கிறீங்க குழப்பிறீங்களே சுவாமி அப்படின்னு நான் குழப்பில் தெளிவாக தான் சொல்கிறேன் நான் திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே தான் இருக்கேன் அஹ ஜீவாத்மா திருஷ்டியா ஜீவாத்மா அகர்த்தா போக்தா ஆனா இங்க என்ன சொல்றார் ஆத்மா அகர்த்தா அபோக்தா எல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் ஆஹ அகம் பிரம்மாஸ்மின்னா தான் அகம் அகர்த்தா அபோக்தா ஆக முடியும் அகம் ஜீவோஸ்மின்னு சொன்னா அகர்த்தா போக்தா ஆக முடியாது நான் ஜீவன்னா நான் சம்சாரி ஆயிடுவேன் நான் வந்து பிரம்மன்னா அசம்சாரி ஆகினால இது அத்வைதிருஷ்டி அப்படின்னு சொல்ல விரும்புகிறேன் அதுக்குதான் எவ்வளோ மேற்கும் அடுத்த மந்திரம் அணோரணீய ஆத்மா சந்தோர் தமக்கி வீதோக்காதுசாதான் மகிமானத்மன महतो महियान आत्मास्य जंतोर निहितो அணோணீய மகீயன் ஆத்மாஜந்தோர் தமக்கோக்காத்து மிமாமான இந்த லட்சணங்கள் எல்லாம் மறக்கப்படாது இப்போ என்ன புரிஞ்சுக்கணும் அஹம் சைத்தன்யஸ்வம் நர் அஹம் அக்க அபோக்தா ஆத்மானு ஏதோ ஆப்ஜெக்டாக நினச்சிட கூடாது ஆத்மா சைத்தன்யம் ஆத்மா நிர்வீகாரம் ஆத்மா இல்லை சம்ஸ்கிருதமாக தமிழ் சொல்கிறேன் நிர்வீகாரம் ஆத்மா நிர்வீகாரஹான்னு சொல்லணும் சம்ஸ்கிருதப்படி தமிழ் பாஷையில் பேசுறதுனால இப்படி சொல்கிறேன் ஆத்மா சைத்தன்யம் ஆத்மா நிர்வீகாரா ஆத்மா அகர்த்தா ஆத்மா அபோக்தா இப்போ சொல்ல போகிறோம் ष्ठान सर्व अदिष्ठान आत्मा अमार आत्मा अनेार इन करत अहम सर्वस्या आधार वार्त अहम आकाशस्यापी आधार நான் இந்த ஜடா காச ஆதாரோகம் ஆத்மன ஆகாசம் பூத ஆத்மாவிலிருந்து ஆகாசம் உற்பத்தி மாயையா மாயையினால ஆத்மாவிலிருந்து ஆகாசம் தோன்றியது அப்படின்னு நம்ம சொல்லணும் ஆத்மாவிலிருந்து ஆகாஷம் வந்தது அப்ப இந்த ஆகாசத்துக்கும் ஆதாரம் யாருன்னா அகமேவ அகம் விஸ்வம் புவனமபியபவாம் நம்ம என்ன நினச்சின்னு இருக்கோம் இன்னும் சில மந்திரங்கள்லாம் வரப்போகிறது இன்னும் கிளாரிட்டி கிடைக்கும் ஆக நாங்கிறது இந்த லோக்கலைஸ்டா இல்லை இன்னொரு மந்திரம் கோட் பண்ணுறேன் ஞாபகம் வச்சுங்கோ கைவல்யோபனிஷத் பத்தொம்போதாவது மந்த்ரம் ரொம்ப முக்கியம் கைவல்யோபனிஷத் பத்தொன்போதாவது மந்திரம் மையே வசக்கலம் ஜாத்தம் மைய சர்வம் பிரதிஷ்டிதம் மயிசர்வம் லயம் ஜாதி திரமாத்வயம் அமியம் பக்தியில் என்ன சொல்லுவோம் எல்லாம் பகவான் கிட்ட இருந்தே வந்தது எல்லாம் பகவான் கிட்டையே இருக்கு எல்லாம் பகவான்கிட்டையே ஒடுங்கிறது எதோவா இமாயன் ஏன ஜாத்தன ஜீவந்தி எத் பிரயந்தபிசம்விசந்தி தத் விஜிஞ்ஞாசஸ்வ திரமேதி ஆனால் அந்த உபனிஷத்து என்ன பண்ணுறது அன்னம் பிரம்மே திவ்ய ஜானாத் பிராணோ பிரம்மே திவ்ய ஜானாத் மனோ பிரம்மே திவ்ய ஜானாத் விஜயானம் பிரம்மே ஆனந்தோ பிரம்மே திவ்ய எப்படி அது சொல்றது எப்படி புரிய வைக்கிறது பார்க்கணும் அதெல்லாம் இங்கே விளக்கலை பல உபனிஷத்தை கோட் பண்றேன் அவ்வளவுதான் விளக்கினா இந்த மந்திரத்துக்கு விளக்கன்னு சொல்ல முடியாது ஆக அகம் அணோஹோ அநீயான் அஸ்மி நான் அணுவுக்கும் அணுவாக இருக்கிறேன் மந்திரத்துக்கு அர்த்தம் சொல்ல வந்துட்டேன் மகதா மகீயான் அஸ்மி பெரியதிலும் பெரியதாக நான் இருக்கிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம் பெரியதும் நானே சிறியதும் நானே சிறியதிலும் சிறியதும் நானே சிறியதும் நானே சிறியதிலும் சிறியது நானே பெரியதும் நானே பெரியதிலும் பெரியது நானே இந்த பெருசு சின்னதுங்கிறதே ரிலேட்டிவ் ஆபேட்சிகம் உள்ளே வெளியே பெருசு சின்னது எல்லாம் ஒரு விவகாரத்துக்காக சொல்றோம் Empirical Reality. அப்சல்யூட் ரியாலிட்டியில இதெல்லாம் கிடையாது எல்லாம் ஒன்று தான் பெரியதில் பெரியது சிறியது சிறியது இப்போ ஆத்மா வந்து என்ன சொல்றதுன்னா அபரிச்சின்னா சர்வகதா எத்தனை லக்ஷணம் வருது பாருங்கள் அதில் சர்வ ஆதார சர்வ ஆதார இல்லாட்டி சர்வ அதினம் சர்வ அதினானம் சர்வ ஆதார சர்வத்த பூர்ண அசங்கம் எத்தனை லட்சணம் வந்துடுது எனக்கே ஞாபகம் இல்லை சர்வ ஆதார சர்வ அப்புறம் அடுத்தது அசங்க எதோடையும் ஒட்டாது அசங்க இன்னும் சொல்லிட்டே இருக்கலாம் அசங்க தஸ்மாத் அத்வைத்தா அத்வைதா ஏகா சொல்லலை ஏகா சொல்லலை அத்வைதஹான்னு சொல்றேன் இரண்டாவதாக இல்லை அவ்வளவுதான் ஒன்றுன்னா ரெண்டு ஒன்று இருந்தால் தான் ஒன்றுன்னு சொல்ல முடியும் ஒண்ணுன்னு ஏன் சொல்லலைங்கிற போது ஒன்னு ஒன்று அஹம் அத்வைத்த இரண்டற்றவன் எனக்கு வேறா ஒன்னும் கிடையாது எதுக்கு அந்த மந்திரம் சொன்னோம்னா மையவ சகலம் ஜாத்தம் எங்கிட்ட இருந்து ஈஸ்வரங்கிட்டிருந்து எல்லாம் வந்தது ஈஸ்வரன் கிட்டதான் எல்லாம் இருக்கு ஈஸ்வரங்கிட்டதான் எல்லாம் ஒடுங்கிறது நீ யாரு அனைத்தும் இறைவனிடமிருந்தே வந்தன அனைத்தும் இறைவனிடமே நிலை அனைத்தும் இறைவனிடமே ஒடுங்குகின்றன ஆ சிருஷ்டி காரணம் இறைவன் ஸ்திதிகாரணம் இறைவன் லய காரணம் இறைவன் நான் யாரு அனைத்தும் இறைவனிடமிருந்தே வந்திருக்கின்றன அனைத்தும் இறைவனிடத்திலேயே இருக்கின்றன அனைத்தும் இறைவனிடமே ஒழுங்குகின்றன நான் யார் நான் இதுக்கெல்லாம் வேறையா இதெல்லாம் நிறைய சொல்லலாம் இப்போ விளக்கு நிறைய வைக்கிறோன்னு வச்சோம் ஒரு தங்க விளக்கு வைரம் வைடூரியம் எல்லாம் பதித்த விளக்கு கற்பனை பண்ணுங்க அப்புறம் மண் சட்டி விளக்கு ஆன விளக்கு பூனை விளக்கு குதிரை விளக்கு ஒரே விளக்கா அடிக்க வச்சுருக்கேன் மண் விளக்கு தங்க விளக்கு வெள்ளி விளக்கு ஏகப்பட்ட விளக்கு வெங்கல விளக்கு பித்தளை விளக்கு தாமிர விளக்கு சொல்லிட்டு போட்டுமா ஹோம் ஒர்க் பண்ணுங்க எல்லாம் நிறைய வச்சுருக்கேன் எல்லா விளக்குலையும் எல்லா விளக்கும் விளக்கல்ல சான்றோர்க்கு பொய்யா விளக்கே விளக்குன்னார் வள்ளுவர் அது சும்மா இடையில சொன்னேன் நிறைய இருக்குப்ப இந்த விளக்கில் வந்து எழுகிற ஜுவாலை ஒன்றா வேறையா நானாக ரூபா பவந்தி விளக்குகள் பல திரிகள் பல ஒன்றில் விளக்கெண்ணெய் ஒன்றில் நல்லெண்ணெய் ஒன்றில் கடல் எண்ணெய் எண்ணெயை மாற்றி மாற்றி ஊற்றுறேன் ஒன்றில் கேஸு எல்லாம் ஊற்றுறேன் ஆனால் எல்லாம் என்னது விளை சுடர் தான் மினி ஆயில் மினி லைட் ஒன் புரியல என்ன விளக்க ஏற்ற வேண்டிதான் மோட்ச தீபம் எல்லாருக்கும் இது எக்ஸாம்பிள் புரியுது சுவாமிஜி நாம் எல்லாரும் ஒண்ணுங்கிறத புரிய மாட்டேங்கிறது நாம் எல்லோரும் ஒன்றுங்கிறத நம்ம எல்லோரும் ஒன்று ஒன்று ஒரு ஒரு ஒன்று தங்கமாக இருக்குது இன்னொன்று பித்தளையாக இருக்குது இன்னொன்று மண்ணாக இருக்குது எல்லாருக்கு ஆனால் எல்லாத்துக்குள்ளேயும் நான் நான் இருக்கு நான் பித்தளையாக இருக்கேனேன்னு ஒன்று நான் தங்கமாக இருக்கேன்னு ஒன்று ப்ரௌடாக இருக்குது சுப்பீரியாரிட்டி காம்ப்ளக்ஸ் ஒரு விளக்கு இந்த விளக்கை பார்த்து பேசுறதுன்னு கற்பனை பண்ணிப்போமே தங்க விளக்கு வைர விளக்குக்கும் என்ன பேச்சு நீ பெரிசா இன்னும் பிரார்த்தனத்துல பண்ணி வச்சிருக்கான் பண்றதோ பண்றோம் வஞ்சனையெல்லாம் பண்ணி வைப்போம் உங்களுக்கு எல்லாருக்கும் வந்து அதோட வேல்யூ தான் தெரியுறதே தவிர லைட்டஸ் பண்றா என்னெல்லாம் சொல்றேன் பாருங்க அட்ராக்டிவா சில சொற்கள் எல்லாம் சொல்றேன் நம்ம மனசுல அட்ராக்டிவா இருக்கிறது தான் இருக்கே தவிர வெளிச்சத்துல போக்கஸ் ஆக அதுல போக்கஸ் ஆக எல்லாம் வந்து என்ன ஏன்னா ஒரு ஒருத்தரையும் பார்த்துட்டே இருக்கோம் இவ்வா என்ன ட்ரெஸ் போட்டிருக்கா என்ன நகை போட்டிருக்காங்க நான் பார்க்கல நிஜமாக சும்மா சொல்கிறேன் என்ன பண்ணிட்டுருக்காங்க எது என்ன போட்டிருக்காங்க போ நம்ம எல்லாரும் என்னென்னா எல்லாரையும் எதை எதை அதை பார்க்க எது எது ரொம்ப முக்கியமோ அதை கவனிக்கணும் அதுதான் விஷயம் அனோரணியான் மகதோ மகியான் தொண்ட சரியில்லை நான் சரியாதான் இருக்கேன் அதை போட்டு இப்படி படுத்தினா என்ன பண்ணுவது அனோரணியான் மகத்தோ மஹியான் நீங்க இதெல்லாம் வச்சு நீங்களும் நிறைய ஹோம்ஒர்க் பண்ணுங்க யாருன்னா ஆத்மா ஆத்மா அனோரணியான் ஆத்மா மகத்தோ மஹியான் எங்க சுவாமி இதை போய் பார்க்கறது ஆத்மாவை எங்க போய் பார்க்கறதுன்னா சொல்றது பாருங்க அசிய ஜந்தோஹா நிஹித அய ஜோ அஸ்ய ஜனோன என்னர்த்தம் சங்கராச்சாரிய சொல்கிறார் பிரம்மா முதல் புல்வரையிலும் இருக்கிற அனைத்து சரீரங்களிலும் அனைத்து ஸ்தூல சூஷ்மரீரங்களிலும் பிரம்மாதிஸ்தம்பாணிஜாத்திரமபரிய ஜன்தோஹோங்கிற வார்த்தைக்குராச்சாரிய அப்படி சொல்கிறார் பிரம்மாதி ஸ்தம்ப பரியந்தசிய பிராணி ஜாத்திய இது பேர் ஜாத்தியேக்கவச்சனம்னு பேர் ஜன்தோகங்கிறது ஏக்கவச்சனமாக இருந்தாலும் அது எல்லா அந்த ஜந்து ஜாத்தியை குறிக்கிறதாம் அதில் ஜாத்தியேக்க வச்சனம்ங்கிறார் என்ன அர்த்தம் இந்த பிராமண ஜாத்தியை குறிக்கிறதுன்னு அர்த்தம் தமிழன்னா யாரை குறிக்கிறது அவங்கள்லாம் தமிழன்பா அவங்களாம் தமிழன் அந்த தமிழங்கிறது ஒருமையா பன்மையா ஆமாம் இந்த இலக்கணமெல்லாம் கேட்டால் கஷ்டமாக இருக்கும் இல்லையா அதில் அவன் த தமிழன் தமிழன்னு ஒருமையில் சொல்கிறோம் ஆனால் அது பண்மையில் எடுத்துக்கணும் தமிழர்கள் அப்படின்னு எடுத்துக்கணும் அதில் ஜன்தோகோன்னு ஏக்கவச்சனம் போட்டாலும் எவ்வளோ மைனூட்டாக சங்கராச்சாரியர் சொல்கிறார் பாருங்கோ அதான் சங்கராச்சாரியோடய மகிமை ஜன்தோஹோன்னு ஏக்கவச்சனத்தில் போட்டாலும் அது ஜந்துனா மனுஷ அதாவது எல்லா ஷரீரங்களையும் குறிக்கும் பிரம்மாதி ஸ்தம்ப இது சம்ஸ்கிருதம் தெரிஞ்சாதான் இந்த ப்ராப்ளம் ஏன்னா ஜன்தோகனு ஏகவச்சனத்தில் போட்டிருக்கு ஆத்மானு ஏகவச்சனத்தில் போட்டிருக்கு அப்படின்னு தோணும் ஜன்தோகன்னா சமஸ்தீவராசிகளுடைய குஹாயாம் நிஹிதா குஹாயாம்னா மனதில் குகாயாம் உள்ளத்தில் நிகிதா நிகிதஹா என்ன விளங்குகிறது புலப்படுகிறது அனைவருடைய உள்ளத்திலும் நான் நான் என்று இந்த ஆத்மா புலப்படுகிறது குகாயாம் நிகிதான ஹிரதய குகையில் இருக்கிறதுன்னு அர்த்தம் உயிர்களின் உள்ளத்தில் உறைந்து கொண்டிருக்கிறதுன்னு அர்த்தம் அப்பா நம்ம என்ன நினச்சி நிடுவோம் ஓஹோ உள்ளுக்குள்ளே ஆத்மா ஒரு இடத்துல உட்கார்ந்துருக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் சத் சங்கத்தில் சொன்னேன் ஆத்மா பார்ட்டும் இல்லை ப்ராடக்டும் இல்லை ப்ராப்பர்ட்டியும் இல்லை முந்தாநேதிக்கு சாயங்காலம் சத் சங்கத்தில் சொன்னேன் வெளிச்சம் எப்படி ஒரு பார்ட் ஒரு வெளிச்சம் வந்து கையினுடைய பார்ட்டும் இல்லை ப்ராடக்ட்டும் இல்லை ப்ராப்பர்ட்டியும் இல்லை வெளிச்சம் கைக்கு வேறாக இருந்து வெளிச்சம் கையை வியாபித்து வெளிச்சம் கையை விளக்குறது கையோட பவுண்டரி வெளிச்சத்தை பவுண்ட் பண்ணார் கையோட பவுண்டரி வெளிச்சத்தை பவுண்ட் பண்ணுமா பண்ணார் ஆனால் வெளிச்சத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு கை வாங்கும் கை இல்லாட்டாலும் வெளிச்சம் இருக்கும் அது மாதிரி இதையும் புரிஞ்சுக்கணும் ஆகையினால இது எப்படி அது குஹாயாம் நிகித்தகான்னு சொன்னால் இந்த சைத்தன்யம் அந்த கரணத்தில் புலப்படுறது அவைலபிலிட்டி இருக்குன்னா அது எங்கேயோ ஒரு போர்ஷனில் இருக்குதுன்னு அர்த்தம் இல்லை அது சர்வகதமும் இப்போ தான் படித்தோம் முதல் லைனில் எங்கும் நீக்கமர நிறைந்துள்ள ஆத்மாவானது உள்ளத்திலே உணரப்படுகிறது அப்படின்னாரு ஏன்னா நம்ம ஆத்மக்யானம் என்ன மைக்கா கேட்கறது குஹா மைன் இதாக கேட்குறது லைட்டு கேட்கிறதா ஹுஹாமை அப்படின்னு கேட்கறதா என்ன தர கேட்கறதா நமக்கு தான் அறிவு இருக்கு இன்னும் அடுத்த பாடத்துல இந்த தெளிவு பிறக்கும் பிறக்கணும் இதெல்லாமே ஆத்மா தான் சொல்ல போகிறோம் ஜடமும் ஆத்மாதான் சொல்ல போகிறோம் ஆகையினால குஹாயாம் நிகிதஹா இது புலப்படுறது ஏன்னா எனக்குத்தான் நான் யாருன்னு தெரிஞ்சுக்கணுங்கிற ஆசையா இருக்கு மரத்துக்கு இருக்கா மண்ணுக்கு இருக்கா தெரியாது உங்களுக்கு இருக்கா இல்லையான்னு கூட எனக்கு தெரியாது எனக்கு தெரியணும்னு ஆசை இருக்குது அப்போ எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு போது அது நான்கிற சொல்லுக்கு பொருளாக அந்த உணர்வு விளங்கி சரி இப்போ ஆத்மாவோட லக்ஷணம் முடிஞ்சு போச்சு ஆத்மாவோட லட்சணம் நிறைவு பெற்றுது இனிமேல் திரும்பவும் வரப்போகிறது இந்த லைன் முடிஞ்சுது ஆத்மா அணோஹோ அணியான் மகதா மஹியான் ஃபுல் ஸ்டாக் அஸ்ய ஜன்தோஹோ குஹாயான் ஆத்மா நிஹிதா இல்லாட்டி இப்படி படிக்கலாம் அணோஹோ அணியான் மகத்தோ மகீயான் ஆத்மா அஸ்ய ஜன்தோ குஹாயாம் நிஹிதா ஒரே சென்டென்ஸ் போட்டுடலாம் நிஹித அங்க இங்கே தேடாதே தேடுபவனே தேடப்படும் பொருள் தேடுபவனே தேடப்படும் பொருள் புறப்படும் இடமே சென்றடைய வேண்டிய இடம் எப்படி இருக்கு புறப்படும் இடமே சென்றடைய வேண்டிய இடம் ஸ்டார்டிங் பாயிண்ட்டே டெஸ்டினேஷனாக இருந்தால் என்ன பண்ணுறது ஸ்டார்டிங் பாயிண்ட்டோ அதுதான் டெஸ்டினேஷன் யாருண்ணா ஸ்டார்ட் பண்ணுறவன் யார் நான் தான் யாரை என்ன தெரிஞ்சுக்கணும் எங்கே இருக்கேன் நான் எங்கே இருக்கேண்ணா எங்கே இல்லைன்னு கேட்கணும் எங்க இல்ல? எதுல இல்லை எப்போ இல்லை எங்க இல்லை எதுல இல்லை எப்ப இல்லை எங்கும் இருக்கிறேன் எதிலும் இருக்கிறேன் எப்பவும் இருக்கிறேன் எல்லாமாகவும் இருக்கிறேன் சரி இதுக்கு ஒரு கண்டிஷன் போடுறார் தம் அக்கிரத்துகு பஷ்யதி அக்கிரதுகு பஷ்யதி தம்னா அந்த ஆத்மாவை யார் புரிஞ்சுக்கிறான் பஷியத்தின்னா பார்க்குறான்னு அர்த்தம் இங்கே பார்க்குறான்னா நிஜமாக ஆப்ஜெக்டிஃபை பண்ண முடியாதுன்னு படிச்சிருக்கோம் எத்தனை நேரம் பார்க்குறான்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறான் புரிஞ்சுக்கிறான்னு அர்த்தம் யார் புரிஞ்சுக்கிறான் அப்படின்னு கேட்டால் அக்கிரது பஷியதி அக்ரத்துகு பஷியதி க்ரதுஹுன்னா காமஹ அக்ரத்துகுன்னா அகாமஹ உலக ஆசை இல்லாதவன் தான் பார்க்கிறான் நச்சுக்கேத மாதிரி இருக்கணும் வைராக்கியம் அக்கிரத்துகுஸ் ஈக்குவல் டு பரிபூர்ண வைராக்கிய தீவிர வைராகியசாலி அப்படின்னு அர்த்தம் அக்கிரதுகு இன்னொன்னு பாஷையில் போடுக்கலாம் சாதன சதுஷ்டைய சம்பனஹான்னு போடுங்க அக்ரத்துகு சங்கராச்சாரியார் சொல்றார் தம் ஆத்மானம்ங்கிறதுக்கு ரொம்ப அழகா ஒரு வார்த்தை சொல்றார் தரிசன ஸ்ரவண மனந விஜான லிங்கம் ஆத்மானம்ங்கிறதுக்கு ஒரு லட்சணம் கொடுக்குறார் தரிசன ஸ்ரவண மனநான லிங்கம் லிங்கம்னா குழு குழு என்ன குழுன்னா இந்த உடம்புக்குள்ள யாரோ ஒருத்தன் இருந்துட்டு எல்லாத்தையும் பார்க்குறான் இந்த உடம்புக்குள்ளே எவனோ ஒருத்தன் இருந்துகிண்டு எல்லாத்தையும் கேட்குறான் இந்த உடம்புக்குள்ளே எவனோ ஒருத்தன் இருந்துட்டு எல்லாத்தையும் யோசிக்கிறான் இந்த உடம்புக்குள்ள எவனோ ஒருத்தன் இருந்துன்ட்டு எல்லாத்தையும் அவன்தான் அது அப்படிங்கிறார் அவனைத்தான் நான் பார்க்க முடியலையு கேட்கப்படாது அவன்தான் பார்க்குறான் அவன்தான் கேட்குறான் தரிசன சிரவண மனன விஜானலிங்கம் ஆத்மானம் இதை விட அழகா சொல்ல முடியாது கேனோ உபனிஷத்து ஃபர்ஸ்ட் மந்திரம் செகண்ட் மந்திரம்லாம் இதை சொல்றது இதை சொல்ல முடியாது தரிசன சிரவண மனநான லிங்கம் பார்க்கின்ற கேட்கின்ற எல்லாத்தையும் நீங்கள் போட்டுக்கணும் அது பார்க்கின்ற கேட்கின்ற சிந்திக்கின்ற அறிகின்ற அறிகின்ற தத்துவம் அதுவே ஆமாங்கிறார் ஆத்மானம் அரத்து பசிய அகாமா பசிய பாக்கிறானா இன்னொன்னு சொல்றார் தாத்து பிரசாதா தாத்து பிரசாதம்னா தாத்துனா சென்ஸ் இந்திரியங்கள் பிரசாதம்னா அனுகிரகம் ியங்களுடைய அனுகிரகத்தின பார்க்கறான் இஸ் பிளஸிங்ஸ் ரொம்ப முக்கியம் நமக்கு நம்ம இந்திரியங்கள் நமக்கு ஹெல்ப் பண்ணணும் உரன் என்னும் தோட்டியான் ஓரைந்தும் காப்பான் வரன் என்னும் வைப்பிற்கோர் வித்து ஆகையினால இந்திரியங்களோட பிளஸ்ஸிங்க இப்ப இங்க உட்கார்ந்துட்டு பேப்பர் பார்க்காம டிவி பார்க்காம அப்படின்னா இந்திரியங்களோட பிளஸ்ஸிங் நமக்கு வேணுமா அது கேட்கும் ரவா தோசை கேட்கும் திடீர்னு மசாலா தோசை போட்டால் நல்லா இருக்குமேன்னு கேட்கும் நீங்கள் கேட்கல நான் சொல்கிறேன் அப்படிலாம் கேட்கும் அது அதெல்லாம் கேட்காம ஏதோ கிடைச்சதை சாப்பிட்டுட்டு செவிக்கு உணவு இல்லாத போது சிறிது வயிற்றுக்கும் ஈந்து என்னைத்தானும் நல்லவை கேட்கு அப்படி இருக்கணும் அதனால இந்திரியங்களோட பிளஸ் தாத்து பிரசாத பாஷ்யத்திலே சொல்றேன் தாத்து பிரசாதாத் தாரணாத் மன ஆதை கரணானி தாத்தவஹா மனம் முதலான கரணங்கள் தாத்துக்கள் என்று சொல்லப்படுகின்றன தாரணாத் தாரணாத் தாத்தவஹா தாத்து பிரசாதாத் அதெல்லாம் என்னென்னா தர்மானுஷ்டானம் பண்ணி பண்ணி இந்திரியங்கள்லாம் கண்ட்ரோலில் இருக்குது மெய் வாய் கண் மூக்கு செவி எல்லாம் ஒருமையுள் ஆமை போல் ஐந்தடக்கு அப்படி இருக்குது அப்படி இந்திரியங்கள்லாம் கட்டுப்பட்டுருக்கிற காரணத்தினால இந்த உண்மை புரியறதுங்கிறார் இந்திரிய நிகிரகம் இந்திரிய நிகிரகம் மனோநிகிரகம் எல்லாம் செலுத்தி சொல்கிறார் ஆத்மனா महिमानं பசியத்தி செல்ஃப் குளோரி உண்மையிலேயே நான் வந்து மகிமை உடையவன் நான் மாத்திரமில்லை எல்லாரும் எல்லோரும் உண்மையிலே அவரவர்களுடைய ஸ்வரூப்பம் மகிமையானது ஆக பிரம்மஸ்வரூபம் ஆத்மனஹா மகிமானம்னா தன்னுடைய மகிமையை தன்னையே அர்ச்சிக்கத்தான் இருந்தானேன்னு சொன்னியா நேத்திகி தன்னையே அர்ச்சிக்க தான் இருந்தானே அதில் ஆத்மனஹா மகிமானம் ஆத்மனஹா மகிமானம் சங்கராச்சார சொல்றார் கர்ம நிமித்த விரத்திக் கஷய ரஹிதம் மகிமானம் அர்த்தம் சொல்றார் கர்ம நிமித்திக் கஷய ரஹிதம் இதுக்கு ஒரு கொட்டேஷன் வேற இருக்குதாரண்யன் நாலு நாலு இருபத்தி மூணு நாலு நாலு இருபத்தி மூணு மகிமான மகிமாணிய வேதன் சொல்றது யார் ப்ரமத்தை தெரிஞ்சின்றிருக்கானோ ஏஷ நித்தோ மகிமா ப்ராமணிய நம்ம வோ கனையன் கர்மான் நேரம் விதிப்பிப்பாக்க இந்த மந்திரத்தை ஞாபகத்துக்கணும் இது காட்டகம் இதே மந்த் அந்த காட்டக மந்திரம் தான் இதுலேயும் வருது மிருகதாரண்யத்தில் வருது நான் கர்மனா லிபியத்தை பாபக்கேன நான் கர்மனா வர்த்தத்தே நோக்கனியா புண்ணியம் வந்தால் நான் சந்தோஷமாக இருக்கேன் பாபம் வந்தால் தேஞ்சு போயிடுறேன் ஆ கர்ம நிமித்தம் இந்த மகிமைன்னா என்ன மகிமைன்னா புண்ணிய பாப கர்மங்களால் உண்டாகிற வளர்ச்சி Up and down. அப் அண்ட் டவுன் இல சொல் இருக்குற மஹி நோ அப் நோ டவுன் தட் அவர் மஹிமா தட் அவர் எனக்கு அப்பும் இல்லை டவுனும் இல்லை உயர்வும் இல்லை வளர்ச்சியும் இல்லை தேய்வும் இல்லை எல்லா எந்த எந்த இன்ஸ்டியூஷனாக இருக்கட்டும் உடம்பா இருக்கட்டும் உடம்புக்கு வளர்ச்சி இருக்குது தேய்வு இருக்குது மனசுக்கு வளர்ச்சி இருக்குது தேய்வு இருக்குது அறிவுக்கு வளர்ச்சி இருக்குது தேய்வு இருக்குது ஆத்மாவுக்கு வளர்ச்சியும் இல்லை தேய் கர்ம நிமித்த ஒரு வார்த்தை அழகாக போட்டிருக்கார் செங்கராஜர் கர்ம நிமித்த விரத் அவருக்கு எப்போ பார்த்தாலும் அந்த கர்மத்தை அட்டாக் பண்ணிகிட்டே இருக்கணும் ஆகையினால கர்ம நிமித்த விருத்திக்ஷய ரஹிதம் மகிமானம் இந்த மகிமையை தெரி வீத்தோகா பவதி விடுபடுறான் அவனுக்கு கவலையே கிடையாது ஹர்ஷோ ஜகாத்தி நர் வீத்தோ பவதி கவலை எல்லாம் போயிடுறது மோட்சம் அர்த்தம் துக்கரகிதம் அர்த்தம் முக்தி அர்த்தம் இப்ப இந்த மந்திரம் என்ன சொல்லிருக்கு ஆத்மாவோடய லக்ஷணத்தை சொல்லியிருக்கு நான் முக்கியமாக சொல்ல விரும்புகிறது சர்வ அதிஷ்டானம் நிறைய சொன்னேன் சர்வாதாரம் சர்வ அதிஷ்டானம் சர்வகதத்துவம் பூர்ணத்துவம் அப்புறம் அத்வைதத்துவம் அசங்கத்துவம் அசங்கத்துவம்னால் எதோடையும் ஒற்றுதல் அசங்கத்துவம்லாம் அடுத்தது எடுத்துக்கிட்டு தான் வேணும் இப்போ இதெல்லாம் முக்கியம் அடுத்த மந்திரம் படிப்போம் சங்கராச்சார சொல் அயம் அகம் அஸ்மி இது சாட்சாத் விஜாநாதி இது படிக்கிற போதே நான் அதுவாக இருக்கிறேன் என்று நேரடியாக படிக்கும்போதே தெரிந்து கொள்ளுகிறான் நிறைய பேர் இப்போ நான் படிக்கிற போதே புரியிறதா படித்தப்புறம் நம்ம படிக்கிறதுக்கு இப்போ சப்ஜெக்ட் யார் ஆத்மா ஆத்மாங்கிறது யார் நம்ம யாரை பற்றி படிச்சுட்டு இருக்கோம் என்னை பற்றி படிச்சுட்டு இருக்கோம் என்னை பற்றின லட்சணத்தை நான் படிச்சுட்டுருக்கேன் என்னை பற்றின லட்சணத்தை படிக்கிற போது என்னை பற்றி எனக்கு புரியறதா புரியலையா ஞாபகம் உச்சுங்கோ அதாவது குரு என்பவர் வழிதான் காட்டுவார் நம்ம தான் புரிஞ்சுக்கணுங்கிறது இல்லை இங்கே புரிய வைக்கிற பாடத்திலையே அதனால் பிரமாணம்னு சொல்கிறோம் பிரமாணம் குரு வந்து கைடு இல்லை குரு ஈஸ் பிரமாணம் கைடு வேறு இப்படி போங்கோ அப்படி போங்கோ இப்படி போனால் அப்படி வரும் அப்படின்லாம் இல்லை பாடம் நடக்கிற போதே நான் குருக்கிட்ட போய் நான் யாருன்னு கேட்குறேன் குரு யாராக சொல்லி கொடுக்குறார் என்னை பற்றி என்னுடைய லட்சணத்தை சொல்லி எனக்கு புரிய வைக்கிறார் புரியறதா புரியலையா எனக்காக தலையாட்டப்படாது தன்னெஞ்சறிவது பொய்யாக இருக்க சுவாமி புரியறது ஆனால் நிற்க மாட்டேங்கிறது அது சொல்லுங்க ஒத்துக்கிறேன் புரியலேன்னு சொல்ல மாட்டேன் புரியறது அதுக்கப்புறம் அது படிச்சுட்டே இருக்கணும் படிச்சுண்டே இருந்தால் தான் உள்ளே போகுமே தவிர ஒரு பத்து நாளில் படித்தோம் புரிஞ்சு போயிடுத்து பத்து நாளில் புரியும் அப்புறம் அங்கே போனோடனே நம்ம விவகாரம் ஆரம்பிச்சுடுதுன்னு வச்சுங்களேன் இங்கே நம்ம செல்போனோட வந்திருக்கோம் இந்த செல்போனை சர்வலோகத்தையும் கான்டாக்ட் பண்ணலாமே முந்தி இது வஸ்துவே கிடையாது பரிபூர்ண சந்யாசம் தானே இருந்தது இப்ப சன்னியாசியே செல்போனை வச்சு உட்காண்டிருக்கோமே என்ன பண்றது அதான் மாயையோட மகிமை மாயையோட பிரபாவம் இல்லை இப்போ புரிய புரிஞ்சது நிற்கணும்னா இப்படியெல்லாம் ஒரு மணி நேரம் க்ளாஸ்லாம் கிடையாது படிச்சுட்டே இருக்க வேண்டியதுதான் போக வேண்டியது சாப்பிட வேண்டியது திரும்பவும் புஸ்தம் எடுக்க வேண்டியதான் வாசிச்சுட்டே இருக்க வேண்டியது தான் புரிஞ்சாச்சு அப்புறம் எனக்கு திரும்ப திரும்ப படிக்கணும்னா திரும்ப படிக்கலைன்னா வேறு எதா பண்ண ஆரம்பிச்சிடுவேன் நீ வேறு எதாது பண்ண ஆரம்பிச்சுடுவேன் வேறு எதாவது பண்ணினா மைண்டு வேறு பக்கம் போக ஆரம்பிக்கும் அப்புறம் ஒன்று நான் இதெல்லாம் வந்து ஒரு புத்தகத்தில் படித்தேன் இதில் தான் இருக்குது அதாவது சுடாத மண்ணில் ஓட்ட குடத்தில் விட்ட தண்ணி மண்ணில் குடம் பண்ணிவிட்டான் ஆனால் அது வந்து நெருப்பில் வச்சு வேக வைக்கலை எதை மண்ணு குடத்தை புதுசாக பண்ணிவிட்டான் அதுக்குள்ளே திருக்குறளே இருக்குது குரல் ஒன்று இருக்குது சலத்தால்னு வரும் நீர்ன்னு வரும் அப்போ அந்த மண்ணு குடம் புதுசாக பண்ணியிருக்கான் அது நெருப்பில் வச்சா தானே அது சுட்டு பக்குவமாகும் அப்படியே வச்சு அதில் தண்ணியை ஊற்றினா அதில் வேற ஹோல் இருக்கு ஆல்ரெடி என்ன ஆகும் பச்சை மண்ணில் செஞ்ச குடத்துக்குள்ள அதுலையும் கொடத்த சரியா பண்ணலை அதில் வேற கொஞ்சம் ஓட்ட தண்ணியை விட்டா என்ன ஆகுமோ அப்படி ஆளிட கூடாது அதனால் சுட்ட ஓட்டையில்லாத குடமாக இருந்தால் தான் ஊத்துற தண்ணி உள்ளுக்குள்ளே போய் குளிர்ச்சியாக இருக்கும் அதுக்குள்ளே கொஞ்சம் வெட்டி வேறு நன்னாரி வேறு பச்சக்கல் பூரம் குங்குமப்பு எல்லாம் போட்டு எல்லாம் வச்சு சுத்தமான ஜலத்தை வச்சா அப்புறம் என்னென்ன அமிர்தோபவாமி அமிர்தோபவாமி சாப்பிடலாம் மத்தியே மத்தியே அமிர்தபானியம் சமர்ப்பயாமி அது மாதிரி சாப்பிடலாம் எதுக்குன்னா அது சொல்லுங்கள் புரியலேன்னு யாரும் சொல்ல முடியாது இப்படி வந்து சொல்லிக் கொடுத்தா நான் அப்படி தான் நினச்சின்றிங்க நான் புரிகிற மாதிரி தான் சொல்லிக் கொடுக்குறேங்கிற எனக்கு இருக்குது நான் புரிகிற மாதிரி தான் அவர் சொல்கிறாருங்கிற கன்விக்ஷன் உங்களுக்கு இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியாது நான் இதுக்கு மேலே என்ன பண்ணுறது கரடியாக கத்துறேன்னா கத்திர தொண்ட தண்ணி வத்த கத்தொண்ட கட்டி கத்தரேன் அடுத்த மந்திரம் படிக்கலாம் ஆசீனோ தூரம் விரதினோ யாதி சர்வத்தம் தேவம் மதநோ ஆசீனோ தூரம் விரதினோ யாதி மதநோஜா எல்லா அற்புதமான மந்திரங்கள் ஆத்மாவோட லட்சணத்தை சொல்றது இது ரொம்ப அற்புதமான ஒரு மந்திரம் இந்த மந்திரம் ஆத்மா அரிதற்கு அரிது உணர்தற்கு அரிது என்று சொல்லுகிறது ஆத்மனகா துர்விக்னேயத்வம் ஆத்மனஹா துர்விக்னேயத்துவம் துர்விக்னேயத்துவம்னா என்ன புரிஞ்சுக்கிறது கடினமாக இருக்கு ஞாபகம் வச்சுக்கணும் புரிஞ்சுக்கிறது கடினமா இருக்கு சொல்ல போறோம் இப்பதான் சொன்னீங்க புரியுது என்ன பண்ணுகிறது அது உக்காந்துகிட்டே தூரத்தில் போறது அது படுத்துக்கிட்டே எங்கேயும் வியாபிக்கிறது ஆசீனோ ஆசீனஹாசன் தூரம் ரஜதி அயம் ஆத்மா ஆசீனஹா சன்னு தூரம் பிரஜதி அயம் ஆத்மா சயானு சர்வத்தா யாதி எப்படி புரிஞ்சுக்கிறது ஆசீனஹன்னு என்ன அர்த்தம் உக்காந்துட்டு இருக்கு உக்காந்துக்கிட்டே தூரத்தில் போறான்னு படுத்துண்டு எங்கேயும் போறான் எங்கேயும் வியாபிச்சுக்கிறான் அப்படின்னு எப்படி புரிஞ்சுக்கிறது புரிய வைக்கிறதுக்காக ஒரு விஷயம் சொல்ல போறேன் அத நல்லா புரிஞ்சுக்கணும் சாமானிய பிரகாசம் இது எக்ஸாம்பிள் அப்புறம் சாமான்ய சைத்தன்யம் விசேஷ சைத்தன்யம் இது தார்ந்திள் எதுக்காக சொல்றேனோ சொல்றேன் ஆ சாமானிய பிரகாசம் விசேஷ பிரகாஷம் சாமானிய சைத்தன்யம் விசேஷ சைத்தன்யம் சாமானிய சைதன்ய விசேஷ சைதன்யத்தை விளக்கிறதுக்காக சாமானிய பிரகாசத்தையும் விசேஷ பிரகாஷத்தையும் சொல்ல போகிறேன் இந்த அறையில் சூரிய வெளிச்சம் இருக்கா இல்லையா லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிடுறோம்னு சூரிய வெளிச்சம் இருக்குமா இருக்காதா இருக்கும் சூரியன் டைரக்டா வெளிச்சம் கொடுக்கிறதோ கொடுக்கல சூரிய வெளிச்சம் எல்லா இடத்துலயும் இருக்கா இல்லையா எல்லா இடத்துல இருக்கு சூரிய வெளிச்சம் எல்லா இடத்துல இருக்கிறது சாமான்ய பிரகாசம் சூரிய வெளிச்சம் எல்லா இடத்துலையும் இருக்கிறது சாமானிய பிரகாசம் இப்ப அங்க இருக்கு வெளியில இல்ல பங்கே வெயில் அடிக்கிறது பாடம் நடத்துறது சௌரியமா இப்போ இந்த செவத்தில் பிரகாஷம் இருக்குது இந்த சுவற்றில் பிரகாஷம் இருக்குது அங்கே தரையிலையும் சூரியன் டைரக்டாக தரையை பிரகாசப்படுத்துறது சூரியன் டைரக்டாக தரையை பிரகாசப்படுத்துகிறது இங்கேயும் பிரகாஷம் இருக்குது இப்போ அந்த இடத்துல ஒரு கண்ணாடியை வச்சோன்னு இவனை அந்த இடத்துல ஒரு கண்ணாடியை வச்சு இந்த லைட்டை இதில் அடித்தோம்னா சூரியனுடைய இதை அடித்தோம்னா இந்த சாமானிய பிரகாஷத்தை அந்த கண்ணாடியில் இருக்கிற பிரகாசம் விசேஷ பிரகாஷம் கண்ணாடியில் சாமானிய பிரகாசம் உண்டா இல்லையா உண்டு கண்ணாடியில் ரிஃப்ளெக்ஷன் இருக்கா இல்லையா இருக்குது அதோட பிரகாஷம் இங்கே அடிக்கிறபோது இந்த சாமானிய பிரகாசத்தை அதை டாமினேட் பண்ணுமா பண்ணாதா பண்ணும் அப்போ விசேஷ பிரகாஷம் சாமானிய பிரகாசத்தை ஓவர் பவர் பண்ணும் டாமினேட் பண்ணும் டாமினேட் சக நாவவச சவுன்கு சீரியவை தேஜஸ்வினீத்தமஸ் மாவிஷாவை ஓகே ஹரி ஓம் ஆதிகுநாமி